வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் ஞானப்பிரியன் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் உண்மை நேர அச்சுறுத்தல் மதிப்பீட்டை கணக்கிடுவதற்காக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் வெளியிடப்பட இருக்கும் செயலியின் பெயர் டி என் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஸ்மிதா பாட்டீல் நினைவு விருது அனுஷ்கா சர்மாவுக்கு வழங்கப்பட்டது சமீபத்தில் மாலத்தீவில் நடைபெற்ற அதிபருக்கான தேர்தலில் வெற்றி பெற்றவர் இப்ராஹிம் முகமது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது மீராபாய் சனு மற்றும் விராத் கோலிக்கு வழங்கப்பட்டது புலிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க உள்ள உலகின் முதலாவது நாடாக உருவெடுக்க உள்ளது நேபாளம் இனி இன்றைய கேள்விகள் உலக பிரெயில் தினமாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது இரண்டாவது கேள்வி ராம்நாத் கோயங்கா எந்த பத்திரிகையோடு தொடர்புடையவர் மூன்றாவது கேள்வி பபு புயல் எந்த கடலில் உருவானது நன்றி வணக்கம்